தலையை அவரை எப்படி என்ன எடுத்து நீட்டி பாட்டு காலி பண்ணுமே கொஞ்ச நேரம் அங்க இருமா அப்படின்னா இருப்பாரு இதை தெரியும் என்னன்னு கேட்டா அதுதல் பண்ணிட்டு இது எல்லாம் அடியவர்கள் பொருள் அது எது வேணாலும் கொண்டை வச்சிருப்பாரு அடுகு பொழு எல்லாம் இருக்கும் கொஞ்சம் தள்ளிதான் அதனால் அதற்கு வந்து ஒரு பாட்டு அதை எடுத்து அந்த கால மேகச்சுருள் போடுறது தொடர்ந்து சுருண்டு இருண்டு அதெல்லாம் இருக்கிறதே அப்படியா இருந்து அந்த அப்படி பெரும் அந்த தடையா அது என்ன வடநாட்டு துறை மாதிரி அந்த தலை அப்படி இருக்கும் அது மாதிரி பரப்பி அஞ்சனம் அஞ்சனம் செய்த அணைய அணி கிணறு பம்பை மஞ்சள் எடுந்த வானமீன் பரப்பென்னு கரும்பு கொடை பறந்தும் தும்பை நறுமலர் தோன்ற கேட்டா மற்ற மலையெல்லாம் விட்டுட்டு தும்பையை வைத்துக் கொண்டு தும்பை மலரை அணிந்து கொண்டு வரமா அவருக்கு அந்த அந்த கோலத்துக்கு ஏற்றது அடுகு திரு முடிச்செருகும் அந்தி இளம்பெறிதன்னை பெருகு சிறுமதியாக்கி பெயர்த்த சாத்தியதென்னி சுடர் செம்பவள ஒளி வெயில் விளக்கு விளங்கு சுடல் திருநுதல் மேயல் திரு நீர்த்து தனி பொத்து நிலங்க சிவ சிவன் அருமையா சந்திரனு போல அவர்கள் வளபடியூன்னு இருக்குவா நெற்றி சிவப்பு அதுல அதனால ரொம்ப இங்க இருந்து இங்கே இருந்தவாறு திருநீரு நான் நெத்தியில அப்படி பொலியும்படியா இப்ப தலையை அவ்வாறு அலங்காரம் செய்தார் பிறகு இப்ப திருநீர் அவாறு அணிந்தாராம் அணிந்தும் வெவ்வருக்கன் மண்டலமும் விலங்கு மதி மண்டலமும் அவ்வணச்சம் மண்டலமும் உடனிந்தது என அழகை வவு திருக்காதில் மணி கொடைச்சங்கு வளைத்த செவ்வரத்த திருத்தோடு படி சிறக்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஞானசம்பந்த வரும்போது இயல்பா வந்துட்டாரு இல்லைங்களா தன்னை வந்து ஒன்னு நாள் பாடி அழகுபடுத்தி கொண்டு வரல நேரம் தம்பி அழைவுடான்னு சொன்ன உடனே வந்தது அம்மா வரும்போது அந்த பீரோவில் அந்த பொற்கனை எடுத்துட்டு வா அப்படின்னு தெரியுங்க அது அந்த மாதிரிதான் ஏன் என்னன்னு கேட்காது எடுத்துட்டு வானா எடுத்துட்டு அது எதுக்குங்க நீங்க குளத்தங்கடிக்கு போகும்போது நீங்க அங்கேயும் இப்படி எடுத்துட்டு இருந்துட்டு வரும்போது ரெண்டு பேர் வரும்பாட்டும் அந்த பீரோ திறந்து பொற்கு எடுத்து அதை மட்டும் தான் தெரியும் ஜெயிக்கலா சொல்றதுலாம் தெரியும் எல்லாம் பீரோ தரக்கணுமாங்கிறீங்களா எங்க புத்திய விட்டு போய் நாமெல்லாம் பீரோ தரதான் பொற்கன் எடுக்கலாம் அவங்க நினைச்சா கையில பொற்கன வரும் அப்படி வந்தாங்க ஆனா இவருக்கு அப்படின்னு கேட்டா பொற்காமல் நல்லா அருமையா என்ன தோடு போட்டிருக்கு தோடு எப்படி இருக்கும் வெப்பருக்கண் மண்டலமும் விலங்கு மதி மண்டலமும் அவனல் செம்மண்டலமும் உடன் அணிந்ததாக இப்ப இயல்பாவே ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் பெத்தில ஒரு கண் நெருப்பு இது மூன்று கண் இருக்கு அதுல இந்த தோடு இங்கே காதில் இருக்கு அந்த தோட்டில இருக்கிற காதானது இந்த மூன்று ஒளியை விட இந்த ஒளிய நல்ல சிறப்பா இருக்கிற மாதிரி காதல ஒரு தோட்டம் அந்த மாதிரி தோட்டை அணிந்து கொண்டு திருத்து வலித்ததனு செவ்வரத்த மலர் செரித்த அல்ல ஒரு மலர் வேற அதுல சொருகி அதுல இருக்கிற தோடு ஒன்று போயிருந்தாங்க திருத்தோடு பொடி இப்ப தலையலங்காரம் முடிஞ்சது கழுத்து களங்கொல் விட மறைத்தருள கடல் அமுத குமிடி நிறைத்து உளங்கொழிவன் திறற்கோவை தூய வடமணிந்த உளங்கொள்வோர் கரைந்துடலும் உயிரும் உருக பெருக விலங்குதிறு கடுத்தினை வெண் பளிங்கின் வடந்தாடம் நல்ல வெள்ளப்படியே இருக்கும்படியான வடம் ஒண்ணும் உருதுரா மாலையா அந்த மாலையை பொறுத்த அது என்ன இந்த கழுத்து கருப்பு இருக்கிறத மறைச்சு பளிச்சுன்னு வெள்ளையா இருக்குங்களா சிவபெருமானு தெரியாம இருக்கிறது இப்படியாக கழுத்துல மாலை தலையிலிருந்து போறாரு செம்பருதி கடல் அடித்த தெக்கர் ஒளியினியந்தி செடி பொழுது படம் தனிந்து தம் பழைய கரி உருவை கொண்டு சமைத்தது சாத்தும் அம்பவள திருமேனி கஞ்சுகத்தினி விளங்க ஆனா வரும்போது எப்போ யானை தோல் மான் தோல் யானை தோலை போர்த்திட்டு வந்த ஏன்னா வன்மையான தோல் இல்லது அந்த தோலை போர்த்திட்டு வந்தா யானை தோல் போர்த்தி வருகிறார்கள் வந்து இருப்பில் வைத்துக் கொண்டு அடுத்தது எங்க இருக்குது முப்பத்திரண்டு மிக்க அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததன அக்குமணியால் சன்ன வீரமும் ஆரமும் வடமும் கை கணிகள் வளைச்சரியும் அரை அரைக்கடி சூத்திர சரியும் தக்க திருக்கால் சரியும் சாத்திய ஒன்சுங்க அப்புறம் ஆறுவல இந்த கையில எல்லாம் வடநாட்டு அந்த ஆற்றல் வரும் முனிவர் வர்ற மாதிரி கையில இங்க இந்த கையில இந்த இடத்துல இதெல்லாம் அங்கங்க அணிய வேண்டிய அந்த பொருள் எல்லாம் அணிந்து இருப்பிலே அந்த மாதிரி கடிசூத்திரம் நல்ல இருப்பில் நான் கட்டி சரியும்படியான ஒரு அணி அணிந்து இவையெல்லாம் கால் வரைக்கும் ஒரிவில் திரு தொண்டற்கு மேல் வந்தருள் புரியும் பெருகருடின் திறங்கண்டு பிரானருடைய பேணி வீர் வரும்மன்கின் வடி நிற்பீர் என மறை பூண்டு அரைவன போல் திருவடிமேல் திருச்சிளம்பு திசை முழுதும் செலவு நடந்து வருக ம என்ன சொல்ருடைய பேணி வீர் அன்பு நிற்பீர் அப்படினா இங்க பாத்தீங்களா பெருமான் வந்து ஒரு அன்பருக்கு அருள் புரிய வருகிறார் பாத்தீங்களா கைலாயத்துல இருந்து பாருங்க அங்க இருந்து வந்து அளித்த அதனால அவன் வந்து தானே வந்தரு தலையளித்தான் கொண்டருளும் அவனை போய் நீ இன்னைக்கு வா வா சொல்ல முடியாது அவனுக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எவ்வாறு அவள் செய்ய வேண்டும் அதனால மை தலையளித்தொண்ட திடீர்னு வரா அதனால இப்படிய அருமையான அந்த திருச்சலம் என்ன சொல்லுதான் எல்லாரும் இந்த மொழி கேட்கின்ற பெருமக்களே நீங்கள் பெருமானியே நீங்கள் நம்புங்கள் பெருமானையே எப்பொழுதும் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி அன்பினுடைய தெரியும் என்று சொல்லி சொல்லுவது போல அந்த கால் இருக்கிற திருச்செலம்பிதான் அயன் கபாலம் தரித்த இடம் திரு கையால் அணித்த பயங்கொழி மூவிலைச்சோளம் மணி திருச்சோல் மூவிலைச்சோளம் அவருக்கு பெருமாள் குண்டு அது அவர் கையில் வச்சிருந்தார் இந்த மூவிலைச்சோளம் ஏன் அப்படி வச்சிருக்காரு பன்னெண்டு திருமுறைகளிலே பதினோராம் திருமுறையில தான் ஒரு கருத்து தெரியும் வேற எங்கும் இல்ல இருந்தால் நீங்க யாரால திருமண புத்தகம் பண்ணுகின்றவர்கள் ஐயா இந்த திருமணம் இருக்கிறது உங்க திருவடியை வணங்கி தலை ஆனா அடியில அந்த ஒரே ஒரு கம்பிதான் இருக்கு அதான் மூன்று தலைகளையும் உடைய ஒரு சூழல் அதுக்கு என்ன பொருளாம் நாங்கள் மூன்று பேராக வைத்திருக்கிறோம் யாரு படைக்க ஒரு ஆளு காக்க ஒரு ஆளு அழிக்க ஒரு ஆளு இப்படி படைக்க காக்க அழிக்க வைத்தாலும் கூட அவரெல்லாம் ஒருவன் ஏவலால் தான் இருக்கிறார் ஒருவன் யாரு வருமானவரும் இந்த புத்தொழிலையும் ஒவ்வொருத்த குடிச்சு கூட செய்யறது யாருன்னா ஒருவர் தான் செய்யற யாரு பெருமான் செய்யற ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வந்து அமைச்சர் தகுதி கொடுத்தாலும் கூட எல்லாம் ஒருத்தர் தான் செய்யறாங்க இல்லீங்களா அப்படி பேர் ஒண்ணும் பேரு அவ்ளோதான் இது போக்குவரத்து யாரு ஒருவர் தான் இப்படியே இருக்கும்போது பாத்தீங்களா நீ என்ன நீங்க பத்து பேராமரும் ஒருவரி ஒருவரி என்பது பேர அருணியல் இருக்கும் போது விலகியல் வரும் இப்படியாக அந்த மாதிரி கரைச்சி என்னுடைய மதுர்த்த அந்த அந்த தரை மூன்றாக இருந்தாலும் இந்த அடி கம்பு ஒன்றாக இருப்பது என்னன்னு கேட்டா ஒவ்வொருக்கும் கூட அவையெல்லாம் இவர் ஆணை வழி செய்கிறார் யாரு பெருமாவுடைய ஆணை வழி ஆகிய எல்லாம் ஒருவரே என்பது பேர முத்தலை சூழமும் பட்னத்தாரு நினைக்கிறேன் பாருங்க எனவே இவ்வாறு அந்த கைத்தலை அந்த சூழம் கையில ஒழிக்க உம் ஆமா தயங்கு சுடர் பல தெருக்கை தமரகத்தன் ஒளி தலைப்ப பழுகையில் இருக்கிறது பாருங்க அது எப்போ என்னன்னு கேட்டா தமிழகம் அது அப்படியே ஒழித்துக் கொண்டே இருக்கும் பயன் தவத்தால் பெரும் புவியும் பாத தாமரை சூட சிவ சிவ சரி இதெல்லாம் இருக்குது திருவடி வந்து எதுல வருது என்ன வருது அந்த திருச்செங்காட்டங்குடியில வரும்போது அந்த தரையா இந்த மண் தர அது என்ன செஞ்சதோ தெரியல இந்த கால்படுவு இதெல்லாம் தேடிட்டு போனவங்க உண்டு அப்பா பிள்ளை எல்லாம் இப்ப என்னன்னா அந்த திருவடி என்னன்னா இந்த திருச்செங்காட்டங்குடி செய்த தவம் அந்த மண்ணு பெயர் பெற்றது அது நடந்து என்று இப்படி எல்லாம் சொல்றேன் நான் திருச்சு வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இவர் வழியாக சிலவற்றை நாம் எந்தோம் அவ்வளவுதான் முக்கியமே தவிர வரலாறு எல்லாரும் தெரியும் அருள் பொடியும் திருமுகத்தின் அணிமுறுவல் நிலவரிப்ப இப்ப பாருங்க திருமுடி முதல் திருவடி வரை சொல்லிட்டு இனிமே நான் கேட்டீங்க அந்த வாய் என்னமா இருக்க சிரிப்பு தான் இவரு அணிமுறுவல் நிலவரிப்ப அப்போ அந்த பல்லு அடிப்பதெல்லாம் தெரியாது அந்த பல்லுடைய நுனி அப்படி படிச்சிருக்கும் அது நிலவு மாதிரி அந்த மாதிரி அந்த பல்லு மட்டும் தெரியும்படியாக குனித்தபுரம் குவைச்சொவ்வாயில் குமிச்சிருக்க போறவர் மருள் பொழியும் அலம் சிதைக்கும் படிச்சு உளமையில் எரிப்ப அந்த கையில இருக்கிற சோழமும் தெரிய பொருள் பொழியும் பெருகன்பு தலை வன் தமிழ்நாட்டு செங்காட்டம் கூடி தேர்ந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன சேர்ந்தா தெற்கெங்காட்டம் குறித்து கைலாயத்துல இருந்து வந்த ஆறாம் பெருமாள் எனவே இப்ப நாம எல்லாம் கைலாயத்துறை போகணும்னு சொன்ன எவ்வளவு நாள் ஆகுது எவ்வளவு நாள் ஆகுது இங்க இருந்து ரெண்டு நாள் அப்புறம் மேல இங்க எங்க நேபாளத்துல ஒரு நாள் இருக்கும் நேபாளத்துல ஒரு நாள் அப்புறம் அங்க இருந்து வாரு குறப்படும் அஞ்சு நாள் போகணும் மானசுறம் அப்புறம் ஒரு மூணு நாள் போகணும் கைலாயம் அஞ்சு மூணு எட்டு நாள் ஆகும் எங்க நேபாள டூ கைலாயமே எட்டு நாள் எதுல ஜீப்பில் போனா சிவஜி நடந்து போனா பாவம் நாற்பது நாள் முப்பது நாள் ஆகும் போகணும் ஜீப்பில் போனா ஐந்தே நாள் மான மேல மூணு நாள் அந்த மேல இருந்துட்டு போகிறோம் சிவஜிவ அதுல போயே கஷ்டப்படுறோம் அதுல எப்படி மற்றவங்கன்னா ஆனால் ஈரோடு காரங்க பலமுறை நடந்து போயிருக்காங்க பலமுறை போயிருக்கும் சிவ அதனால இப்படியாக அங்க செய்ய அந்த அவர் என்ன செங்காட்டம் குறித்து இருந்தார் கண்காத துருவேட்கை பதிவு உடையாரை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி பாருங்க இது வேற இவருக்கு என்ன வீடு போய் கேட்டு தெரியுமா அந்த நடிப்புன்னா நடித்த அந்த நாடகம் அப்படியே நடிவேன் நான் வந்தாரு வேதமாக நாடகம் நடிப்பாதன் சித்தியா அவன் வந்து ஒன்பது வடி ஒரு ஆள்ான் அவன் நிறந்த வடிவாக நாடகம் நடிப்பான் பெருமாள் நடிக்கப்படுகிறேன் அதனால தான் பார்த்தார் மணிவாதன் அவ்விடத்தில் நாடகம் இருக்குது இவ்விடத்தில் நாடகத்தால் அடியார் போல் நடித்து நான் நடிவேன் வீடகத்தே போன் மிக பெரிதும் தெரிகின்றேன் அப்படியே பார்த்துக்கிட்டு எப்படி பார்க்கும் போது மாதிரி தெரிஞ்சு போகுதுன்னு உள்ள போதும் என்ன பண்றது பிரதோஷம் முந்தா நாளில் முந்தா நாள் மதுரை மதுரையில் மாலையில் சாய முடிஞ்சிட்டுது பெருமான் பெருமாட்டியெல்லாம் வெளியில் வந்து மலமாக வர்ற வந்து மீன் கூட வந்துட்டாங்க வந்த உடனே நான் எங்கள் நுழைய முடியும் சாதாரணமாக எந்த ஊருக்குமே நுழைய முடியாது நீங்கள் இப்போ மயிலாப்பூரெலாம் பரவாயில்ல பிரதோஷம் வந்துட்டுன்னா வெளியிலேருந்து இப்படி தான் வணங்கணும் ஒருமான வரைக்கும் பிரதோஷ காலத்தான் உள்ளே போக முடியாது அவ்வளவு போட்டு வந்துடும் அது எங்க எப்படி இருக்க மீனாட்சி அம்மா அம்மாவை பார்க்க முடியுமா அரசியல் சொக்கநாதியும் பார்க்க முடியும் இந்த போய் பழக்கடை ராதாகிருஷ்ணன் சேத்தியார் அவர் தான் அதை ஒவ்வொரு சித்தாந்தாத்திரமும் ஒவ்வொரு மாதம் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தார் ஐயா இன்னைக்கு பிரதோஷத்தை நீக்கி பெருமாட்டி வனங்களில்லையே வேணாய்யா இருக்கிற கூட்டம் போது நான் வளமா வந்துட்டேன் சொக்கநாதிரியும் பரவாயில்லைங்க இல்லையா அப்படின்னு சரி அம்மா அருள்னா அருள் நம்ம போவோம் இல்ல என்ன இல்ல நல்லா சூப்பாங்க போனார் அந்த அலுவலகத்துல இருக்கிறவங்களே பலருக்கு தெரிய மாட்டேன் சொல்லுவாங்க உடனே போயிருக்கா ஆதினத்தில் இருக்காங்க அப்படியா அப்படின்னு ஒரு இருவருன்னு எழுதி கொடுத்தோம் அவ்வளவு இருவர் எழுதி கொடுத்ததுனால நேரம் என்ன நீங்க பாங்கையா நீங்க இங்க வந்து எங்க அம்பால பாக்காம நீங்க போறதா பிரதோஷன் அப்படின்னு சொல்லி நேர போனது வீட்டு யாராவது ஐயானு காட்டினா பேசாம என்ன அங்க இருக்கிற அந்த அலுவலர் அவன் அப்படி போன நேரம் உள்ள போனோம் போன ஐயாருமையா ரொம்ப அருமையாக ஆனா பல பேர் திட்டுவான் இந்த ரெண்டு பேரும் மட்டும் என்ன அம்மாளு அதையும் வாங்கி வசூல அதுக்கு ஒரு தேவாலம் இருக்கு நாடவர் படித்துறை பூ அதுவாக ஏ இவங்க திருவண்ணாமலை மட்டும் தான் திருவண்ணாமலை போகவே முடியாது இந்த போதாம மூர்த்தி இருக்காரு எல்லாம் குனியது இவங்க எல்லாம் இருக்கிறாங்க எந்த ஆனா இவங்க கூட பொண்ணு வச்சுருங்க எல்லாரும் ஐயா ஐயா அதை விட்டுருவாங்க உள்ளா நாலு மணி நேரம் கீழ் நிற்பாங்க நாங்க நேரம் உள்ள போய் அண்ணாமலை யார மணிக்கு ரொம்ப அருமையா பக்கப்படியா அம்மா அம்மாவை வணங்கிட்டு கேட்கலாம் நாங்க பாடி வெளியே வந்துக்கிட்டு சர்வசாதாரணமா எல்லாம் திட்டம் தான் செய்வான் வாங்கிக்க வேண்டிதான் செய்யறது தப்பு தப்பு தானே அது மாதிரி ரொம்ப அருமையா அன்னைக்கு அலங்கார பிரதோஷன் நம்முடைய வாழ்த்து இருக்குது விநாயகர் முதல் சண்டிகேஸ்வரர் அருமையா பாடிட்டார் பாடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருவிடையாறு பணத்தில் அப்படி ரொம்ப அருமையான பாடுகிறார் ாட்சாய் கலை பயின்று முருதுலகம் ஜெயம் கொண்டு திரை கொண்டு நந்திகன முடி போர் சாய்த்து தொடுகற்கு அணி மனமாலியை சூட்டி தன்மகுடம் சூட்டி தலை ஊருதன் அரசித்த பெண்ணரசி அடிக்கமலம் கைலாயத்தில் பாண்டியன் மகளாக தோண்டி அரசேத்து சொக்கநாதரை முனிந்து வீட்டிற்கும்படியான பெருமாள் சொல்லும்னா யோகா சொல்லம்னா ஒரு மணி அந்த செங்கோலி குருதுலகம் ஜெயம் கொண்டு கொண்டு அப்படி இருக்கிற இந்த பேரரசு நம்ம கருணசாமிகளோட சொன்னார் அவரு நகைச்சுவையா பாருங்க நகைச்சுவா பாருங்களா ஆமா என்ன சொல்றும் சில வயதின் பெண்ணரசு தரக்கொண்ட பேரரசு நீ சொநாதரா வந்தீங்க கைலாசத்தில இருந்து எவ்வளோ சில தேவேந்தர் என்ன திருமால என்ன பிரம்மன் அந்த பதவியெல்லாம் ஒருத்தர் கொடுத்துட்டு நீங்க போய் ஒரு பெண் தரும்படியான அரசல்ல வாங்கிக்கிட்டீங்க என்ன போக நினைமல நாளைக்கு வருங்க அப்படின்னு சொன்ன அதனால பின் அரசும் தில அரசும் சிலர்னா பேர் சொல்லப்படாதான் இந்தமால் போன்றவர்கள்லாம் அது மாதிரி வைக்கிற நீங்க ஒரு பெண் அரசு கொண்ட பேரரசு செலுத்தியே அம்மா தடாத பிராட்டியாருடைய அந்த ஆண்டார் அந்த ஆண்டவரை மணந்ததுனால அந்த பெண்ணு திறந்த ஆண்ட அரசு யாருந்த பெருமான் தான் முதல்ல ஆண்டது யாரு பெண் தான் கதாக அப்புறம் தான் சொக்கனாதான் ஒரு பெண்ணரசு தந்த பேரரசி இப்படிப்பட்ட அம்மை உம் வந்தவர் என்ன செய்வார் கண்டாதது ஒரு வேட்டை பசி உடையாதமை போல கண்டாறு இது தொந்தர் மனைவி மனைவினைவிங்கிறவங்க ஐயா இங்க ஒரு சிறுத்த பெரியவர்களுக்கு ஆரம்பி அந்த ஐயா வீடு எது அப்படின்னு கேட்டு நீங்களா அப்படிதான் கேட்கணும் நகரம் ஒருத்தல சொல்லாம திருத்தொண்டன் அப்படி நகரத்துக்கு சொல்லாமா சொல்லக்கூடாதுல்ல அந்த பெரியவங்க வீடு கேட்டு அவங்க அப்படியே ஐயா அவங்க வீடு தெரியாத ஒருத்த உலகத்திலேயே வர மாட்டாங்க இந்த அப்படி போறீங்கன்னா அங்க போனோம் பெரிய வீரியா அருமையா இருக்கேன் சரியா அப்படின்னு வந்து கடிதணிந்து தொண்டனாக்கு என் சோரளிக்கும் திருப்ப பண்டார் பூந்தாராயம் மனைக்குள்ளாரோ என்ன அந்த மாதிரி வீடை கேட்டார் வீடு சொன்னவுடனே வீடு வந்துட்டார் வீடு வந்தவரு அம்மா ஐயா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாருமே அந்த அம்மா கிட்ட பொதுவாக ஐயா இருக்காங்களான்னு கேட்கணும் அதனால மனைக்குள்ளாரோ என்ன பந்தணிந்து வினவுவார் மாதவரேயாம் என்று தந்தனமாம் தையலார் முன் வந்து தான் வணிங்கி அருமையினும் அருமை வீட்டில பணி செய்யற பெண் இருக்காங்களே அந்த பெண் சந்தனமா சாதியா இருக்கு அவங்க இந்த வந்து கேட்கிறவங்க வந்து பார்த்தவனே இந்த அடியவர் என்று தெரிவதனால அந்த அம்மையா இருக்கு அடியவர் வீட்டுல வேலை செய்யறவங்க கொண்டு அந்த பட்டுடையவரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆமா வீட்டுக்கு வந்து வந்து வேலைக்கு வந்தவன் வயல போற தெருவிழ போற யாராவது சாமியார் வந்துட்டா உடனே போய்சுவீங்க தலைகீழ ஆடும் நாமளும் ஆடி என்று நினைக்கிற தோழி அல்லவா அந்த அடிவர் மேல எவ்வளவு அன்பு இருக்கணும் அவ்வளவு அன்பு அந்த கோடிக்கு ஆண்ல ஒரு பணியாளர் சத்தன் பெண்ணில் ஒரு பணியாளர் சந்தனத்தாதியார் இது மாதிரி நமக்கு வேலைக்காரர் அமைஞ்சாங்க ராஜா பணியாளர் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியலான்னு சொல்லிடுச்சு ஆண் பொண்ணு சத்தன் பெண்ணு பொ அடிவன் தெரிஞ்ச உடனே சிறு தொண்டர் மனைவியார் எவ்வளவு அன்பா கூப்பிடுவாங்களோ என்ன வேணும் சந்தனசாலியா இருக்கு அவ்வளவு அருமையான மணிப்பெண் அந்த அம்மாதான் எந்தமையாலும் அந்த மில் சீர் அடி பந்திந்து வினவுவார் மாதவரேயாம் என்று சந்தனமாம் தையலா புன்வந்து தான் மணிங்கி அந்த விஷய அடியாரி தேடி அவர் புறத்தணிந்தார் எந்த மீளுடையவரே அகத்து பாருங்க கேட்டா பதில் முழுதும் ஐயா இருக்காங்களான்னு கேட்டார் பட்டு ஐயா வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வெளியில போயிருங்க ஆனால் வாங்க வாங்க உங்க மாதிரி இருக்கிற அடிவங்களை தேடிட்டுதான் இப்பதான் ஐயா போனாங்க ரொம்ப சீக்கிரம் வந்துருவாங்க நீ உட்காருங்க நீ உட்காருங்க நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து மத வரலை நோக்கி இவர் பாருங்க மாதரா தான் இருந்த இடவகையில் தனி புகுதும் கன்னியாச்சி அப்படின்னா ஐயா இல்லைங்கிறீங்க பெண்கள் தான் இருக்கீங்க பெண்கள் இருக்கா வர்றது மரபல்ல வணக்கம் ஐயா வந்த பிறகு சொன்னாங்க என்ன சொன்னார்னா மாதரா இடவகையில் தனி பொகுதும் எந்த அருள இதுக்கு ஒரு உரையெழுதுனார் மாதரா இடவகையில் தனி அம்மா நீ கூப்படுற நீங்க பெண்கள் இருக்கிற நான் தனியா வர்றது அழகல்லங்கிறது பொதுவான பொருள் இடத்துல இந்த வீட்டுக்கு நான் வர்றது நான் மட்டும் வரலாமாமா இல்ல அவரோட பெண்ணோட வரணும் ஏன் தானும் தன் தையலுமாய் தான் தடையோன் அண்டில நீ அரியவர் எப்படி ஆளுநர் கேட்டா அம்மையப்பராக வந்த கோலத்தில் ஆளு நீங்க பெண்களுக்கு கடனுடைய வெளியில உள்ள வராம வெளியில போவார் போட மனைவி மனையரத்தின் பேர் இந்த மாதிரி அடி யாரை அமுது செய்யப்பார் இசைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டினர் தேடி போனார் வம்பன நீர் எழுந்தருளி திரு வேரம் கண்டால் பெரிய பேரண்டே மிக பெயர் இணைத்தாளார் இப்பொழுதே வந்தவர் என்ன சொல்லிச்சு அவர் என்ன வெளியில போயிருக்காரு அதனால ஐயா வந்துடுவா நீங்க வாங்கிக்கிறீங்களா பணி பெண் பேச வேண்டிய அந்த எல்லை என்ன வீட்டுக்கார அம்மா பேச வேண்டிய எல்லை என்ன எல்லாம் கூட இத்தனையும் வேண்டும் எமக்கேரியும் என்னமோ இது கில்லுக்கடி இல்ல என்னமோ மோடி சொல்லுதப்பாங்க வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு ஆளுநர் நல்ல ஒரு பெண்ணு இப்படி பேசலாம் ஐயா அப்படியே பேசாங்க ஏன்னா அவ்வளவு வளர்த்து சொல்ல முடியாது பெண் இப்படி சொல்லலாம் ஆனா வந்துருவாங்கன்னு பாருங்க இந்த அம்மா முடிச்சு சொல்லிருக்காங்க இவர் வந்து நீக்கு வரல அதனாலதான் கேட்டு போயிருக்கேன் எதுக்காக போயிருக்கோ அதுக்கே எந்த அளவில் வீட்டுக்காரம் பேசலாம் எனவே இவ்வாறு அந்த அம்மா திருவன் காட்டிலங்கும் அடுத்த இப்பொழுதே வந்தனைவர் எதந்தருடையம் என்ன எப்பறப்பேன் உத்தராபதி உள்ளோம் பாருங்க அவர் அந்த படிப்பெண் சொன்ன உடனே அதுக்கு நான் பெண்களுக்கிடத்துல இப்ப வீட்டுக்கார அம்மான்னு சொன்னதுனால இவரும் பேச ஆரம்பிச்சு என்ன பேசுற அம்மா நாங்க உத்திராபுரிய வடநாட்டுல இருக்கவங்க நாங்க எல்லாம் இங்க இருந்து வந்திருக்கிறோம் எப்பரும் சீர் திருத்தொண்டர் தமைக்கான சேந்திரம் ஐயா உங்க வீட்டு ஐயாவை பாக்குறதுக்காக வரணும் ஆனா அவர் எப்ப இங்க இல்லையோ அப்ப நான் அடியேன்னு வரதுக்கு எப்பரசும் ஒழிய அவருடைய இவ்வளோ அவர் இல்லாம ஆண்கள் இல்லாத வீட்டுல அடியண் உள்ள போறதும் இல்ல இல்ல வணக்கம் நன்றி அப்ப வேலைக்கு வருகின்ற வருகின்றவர்கள் கூட எந்த அளவில் அந்த வீட்டை மதிக்கிறேன் கண் முதலில் காட்டாதார் கணபதி ஈச்சரத்தின்கீழ் வண்ண ஆட்சியின் கீழ் இருக்கின்றோ மற்றவர்தான் நன்னினால் நாம் இருந்த படிச்சுரைப்பீர் என்று பெருளி பெறுகிறார் ஆனா அடியேண் இங்கேயும் போயில் அந்த ஊர்ல தான் இருக்க போறேன் ஆட்சிமரம் இருக்கு அங்க போய் இருக்கிறேன் ஐயா வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்தாங்க கேட்டா இங்க இருந்து சொல்லுவோம் இது ஆட்சி மரத்து போனால் என்ன செய்யாறு ஏடி எங்கும் காணாது சீராதவத்து திருத்தொண்டர் மீண்டும் செல்லும் அந்த இங்க என்னன்னு கேட்ட எங்க அடியாரு காணும் ஏன் இருந்தாலும் நம்ம ஐயா அதெல்லாம் பொறி போட்டு மறைஞ்சிடுவாரு இதுல அதனால ஒண்ணு அடியாரே காணி வர்ற அடியார காணும் அவருக்கு செய்ய வந்தா இந்த உண்மையே சொல்லுகிறாங்க என்ன நீராசலையான் அடியாறில் ஏரியெங்கும் காணாது மீன் தன் செல்லும் எய்தி ஆறா இன்ப மனைவியார் எம்பி அடி அவரும் ஆதரிக்கும் தெருவே இடத்துக்கு ஒருவர் வந்த படிவகந்தார் இவர் வந்து வீட்டுல என்ன அப்படின்னு துப்பிச்சு உட்கார போற யாரை சிறுக்கட்டும் என்ன ஒருவருமே காணாதே நான் செய்வேன் இப்பதான் ஒருத்தர் வந்துட்டு போன என்று சொல்லி அந்த அம்மா மகிழ்ச்சியாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன அரியேன் முந்தேன் எங்குற்றார் உரையாய் எங்காவது போயிட்டார் அவர் மொழிவார் பாருங்க ரொம்ப அருமை அவருடைய தன்மை கூட சொல்றாங்க வடிதே சூழ கபாலத்தார் கையில சூழ வச்சிருந்தார் என்றார் படநாட்டுக்காரன் சொன்னார் கருத்து பயிரவர் வந்தார் யாம் சொல்ல இங்கும் இராதே போய் கடி சேர்த்து ஆற்றிய நிறம் கீழ் இருந்தார் கணபதி அப்படின்னு நீ இருக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்க கூடாது எல்லார்டையும் நீங்க இருந்த வேண்டிக்கொண்டு இல்லை இந்த ஆட்சி மனத்தில் இருக்கிறேன் ஐயா சொல்லுகிறேன் அப்படியே மீண்டும் ஒரு வினா கேட்காதவாறு உடனே மனைவி யார் என்ப எடுத்து விருப்பார்கின்றேன் சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் திருத்தொண்டர் அது போய் வணங்கினாராடனே இந்த தொண்டர் தமிழ் நோக்கி நீரோ பெரிய திருத்தொண்டர் கேட்கல நீரோ பெரிய திருத்தொண்டர் பெயர் திருத்தொண்டர் நீ பெரியவர் என்று திருவாய் மலந்தருளை இறைவர் தம்மை தொழுகிறப்பார் அணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆயிலும் நாதன் அடியார் கருணையினால் அருளை செய்வர் நான் என்று கோதில் என்பர் தமை அமுது செய்ப்பதியில் காதலாலே தெரியும் பெரிய அறிவரல்ல பெரிய அடிவரெல்லாம் இல்ல ஏதோ இங்க இருக்கிற பெரியவங்க எனக்கு பேர் வச்சுட்டு கூப்பிடாங்க அரிய நான் அதுக்கெல்லாம் தோன்றிக்கலாம் இவன் அல்ல காலா என்று சொல்லி அவற்றை பணிவாக சொல்லி நான் இந்த மாதிரி தேடி வந்தேன் நீங்க தான் உங்களை கண்டேன் அடியில் செய்ய வேண்டும் என காணும்படியால் நானும் உண்மை காணத்தான் வந்தேன் வடநாட்டுல இருக்கிறோம் என்போட்ட முடியாது உமக்கு செய்கை அறிவு ஒண்ணாது என்று முடிந்தருட சரி அடியேன்னு நான் சாப்பிடறது உண்டு விருப்பம் அதெல்லாம் உய முடியாது என்ன அப்படி செய்ய முடியாது அருளி செய்யும் எது எனக்கு அருளி செய்தால் நான் எப்படி செய்த கடிதமைத்து தன் ஆறு இதனை முடியாத அடி ஆதலைப்பட்டால் தேர உண்ணாதளவும் உளவாகும் அருமை இல்லை என உடைத்தார் இல்ல என்ன எங்களுக்கு ஒண்ணு அப்படி அருமை இல்ல உங்க ஆசீர்வாதத்தினால சொல்லணும் அடகுபடுக பெருமான் செய்வார் யாம் பரியும் தொண்டீர் ரொம்ப நல்ல தொண்டு செய்யா ஆனா ஒன்னே ஒன்னு நாங்க எப்படி சாப்பிடுவோம் கேட்டா மூ விருது கழித்தால் பசு வீட்டிட உண்பது மூது கழித்தால் ஒரு ஆறு மாசம் ஒரு தடவை அப்படி சாப்பிடறது ஒரு பசுவைதான் சாப்பிடுவோம் காட்டிட்டு அந்த பசு தான் சாப்பிடணும் சொல்லிட்டு ஆனா அதில் அவங்களால முடியாதியா அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் என்ன சொன்னார் உடைய ஆழ்விங்கனக்கில்லை இவர உடனே அதுதான் அதே இடம் லட்சமாட இருந்து போங்க சிவப்பு மாடா இருக்குது வெள்ள மாடா இருக்குது மயிலை மாடா இருக்குது அதெல்லாம் அடியே இருங்கனக்கிள்ளை ஆழம் உண்டாரன் உதாம் பகுத்தான் இன்னதென ஏழு அருளி செய்யப்பட்டால் நாங்கள் விரும்பும் பத்து இது மட்டும் சொல்லிட்டீங்கன்னு அறியாமத்து ஆழம் அப்பாமே வருவன் இங்கேயே கொண்டு வந்து கொடுக்குறேன் சுவாமி பயிரவரும் நன்புமிக்க நரப்பசுவ மனிதராகிய பசு அல்ல அந்த மனிதராகிய பசுதான் நாங்க சாப்பிடுவோம் எனவே என்ன நரப்பசுவான் அதோட கூட அந்த நரப்பசுக்கு எத்தனை பேசுக்கு போட்டு இது கையில ஆயிரத்தி அஞ்சு தெரியல அதனால அந்த அஞ்சு வயசு தான் சொல்லிடு அஞ்சு பிராயத்து அஞ்சு வயசு இருக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படி அந்த பசுதான் எங்களுக்கு விருப்பம் அது உறுப்பில் மறு என்ற மச்சம் இருக்கூடாது எப்பாவது ஒரு புண்ணு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி உடம்பாருங்க வேலறிந்தார் போரும் போல்வது தந்தார் சொல்லுவேன் அது உனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் இதுவே ரொம்ப சிரமமா இருக்கு சொல்லுவேன் இப்பவே உங்களுக்கு மனசுல புண்ணா இருக்குமே அஞ்சு வயசா இருக்கணும் ஒன்னு மாசு மறுபடியெல்லாம் இருக்கணும் அது சின்ன குழந்தையா இருக்கணும் சொல்லும் போதே அவ்வளவு இருக்கிறது இத்தனையும் மீண்டும் எனக்கு இவருக்கா இருக்கு ஆனா இதுவே உங்களுக்கு இப்ப புண்ணு ஏற்பட்டு போச்சு இன்னும் ஒரு அந்த புண்ணுல ஒரு வேல் கொண்டு செலுத்த என்ன பொண்ணு அறிவு இல்ல இன்னைக்கு அடுத்த நாதன் தானும் ஒரு கொடிக்கு ஒரு குடும்பத்துல நல்ல சிறுவன் ஒரு மகனே ஒரு பையன் தான் இருக்கணும் சரிங்களா ஏகன் தான் அநேகன் இருக்கிறாரு சரிங்களா அத வந்து அந்த பையனை நீங்க சமைக்க பண்ணும் போது பிடிக்கும் பொழுதில் அப்பாவாக இருக்கவங்கதான் அப்பாவாக இருக்கவங்கதான் அறியணும் அம்மாக்காரங்க பிடிக்கணும் அப்போ மனமு வந்தே இப்படி பிடிக்கும் போதோ அவர் வந்து அந்த கணவனார் அறுக்கும் போதோ மனத்துல கொஞ்சம் கூட கல்வி செய்து கூடாது இப்படி பத்தா கிளிய கொடுக்கணுமே இந்த ஆள் கேட்கிறாரே வேற ஆள் ஒருத்தர் வாய்க்கு எனக்கு இருந்தால் அவருக்கு காதலாயி கருந்து கண்ணீர் மல்கி செய்யணும் அப்படி செய்யின்ற பொழுது மனம் வந்தே ஏதம் என்று அமைச்சகியாமியிட் உண்பது என முடிந்தார் அது மாதிரி இருக்கிறதுக்கு இருந்தா அந்த காய்கறி சாப்பிட்டு இந்த ஆறு மாசம் ஒரு தரம் அது இந்த நாள் சாப்பிடலாம் அதுவும் முனைவர் முடிந்த தொந்தர் அரிய எனக்கு இது அறிதன்று பெரிய காரியமே செய்ய அப்படின் கதும் என் விரைவில் அவர் இசைப்ப இசை பெற்று கழிப்பால் காதலோடு மதம் என் கமல வளர்ப்பாதம் பணிந்து மனையில் வந்தனிந்தார் போன போது தெரியுது போன போது வேகம் வரும்போது இன்னும் வேகம் வீட்டுக்கு வந்தார் அன்பு மிக்க பெருங்கு முன் உருவின்றி இன்பம் கண்டு கணவனா இருக்க அருமையா இருந்தது அப்பொழுது வென்ற ஒரு பாடு போட்டு போனது இப்பதான் தாமரை மலந்தா எப்படி இருக்கும் நல்ல மறட்சியா அந்த நுனியெல்லாம் கருகாம இருக்கும் அது போல முகத்தை இருந்து பார்த்துட்டு அப்ப அந்த முகத்தை பார்த்த உடனேயே அகந்த தெரிஞ்சு போயிட்டு வருஷம் என்ன எனவே வரவு நோக்கி முன்னின் இன்பம் மலந்த உங்க பாட நிச்சயம் இன்ப கணவர் புகை நோக்கி பெருகும் தவிர்த்தோ செயல் எனவே என் சுவாமி அந்த அரியவர் அங்கதானே இருக்கார் அவர் அழுத்து வந்திருக்கலாமே கேட்ட வந்த மாதவர் தான் உள்ள அமது செய்ய இருந்தார் வள்ளலாருன்னு உலகத்துல பொருளை வேணா வாரி வழங்குவாங்களா ஒரு வீடு வாசல் வாரி வழங்கிடுவான் இந்த மாதிரி ஒரு மகவை அதுவும் ஒரு உண்பதற்காக தாய் பிடிக்க தந்தை அறிய அப்படி இருக்கிறதுக்கு வள்ளலார் எந்த ஒரு வள்ளலாரும் இல்ல ஒருவேர் இன்னும் ஒருவே இருக்காங்க இந்த வள்ளலாறுலாம் அதனால பள்ளலாறும் மனையாரை வந்த மாதவர்தான் உள்ள மகிழ அமுது செய்ய இருந்தார் குடிக்குவோர் சிறுவனுமாய் கொல்லும் பிராயம் ஐந்துபாடின்றி தாய் பிள்ளை பிடிக்கிதா அறிந்து சமைக்கப்பெண் அப்படியே சொன்னது அப்படியே சொன்ன உடனே அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி வரி செய்வார் பெரிய பயிரவர் தொண்டர் அமது செய்ய பெறுவதற்கு உரிய வகையால் அமுதவிப்போம் ஆனா ஒருவன் ஆகி ஒரு குடிக்கு வரும் அச்சவன் தனி பெறுமாறு எவ்வாறு சரி நம்ம சமயம் தெரியும் ஒரு வீட்டுக்கு ஒருத்தனா அந்த மாதிரி அம்மா அப்பா இருக்கு அந்த இடத்தை எங்க தேடி பிடிக்கிறதுன்னு கேட்டாங்க மனைவி ஆதமக நோக்கி மத்தி திரத்த மைந்தர் தமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவாருடனே ஏமா இந்த உலகத்தையே வந்து ஒரு விளையா கொடுத்தா கூட எவ்வளவு வறுமை விட்டுருந்தா கூட மாதிரி ஒரு பையனை யாரும் தரமாட்டாங்க தெரியாதான் எனக்கும் தெரியும் நினைவு நிறைவு தன என் அறிவார் இல்லை ஆளாதே எனங்க என இங்குயன் நீ பயன்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார் அடார்க்கு ஊரையா தேட முடியும் நம்ம தான் செய்யணுங்க என்ன நம்ம தம்பி அவர் சொன்ன தகுதி கூறாரு அதனால் நம்ம தம்பியை தான் அழைக்கிறேன் என்று கணவர் கூடுதலும் அதனுக்கு சிந்தெம்பிரான் தொண்டர் இந்து தாடா தமது செய்ய பெற்றிருங்கு அவர்தம் மல முந்த முகம் நன்று காண்பதனமிருந்து நம்மை காக்க வறுமணியை சென்று பண்டிகையினில் கொண்டு வாரும் என்றார் திருவினையார் ஒரு சொல்வோட மறுசொல் பேசுகிறேன் நல்லா இருக்குது போங்க உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு அந்த புண்ணை என்ன சின்னஞ்சிருந்து அது என்ன பண்ணோம் அதை போய் நீங்க நானும் அடிக்கிறதாவது போங்க பாங்க அப்படிங்காமே அப்படியே இப்படியே அந்த கணவனாரோடு அந்த செயலுக்கு முழுமையாக அப்படியே ஒத்து இருக்கும் அதனால தான் அந்த வாழ்க்கை துணை நலம் என்று சொன்னாரே அதை கேட்போம் உடனே அந்த அம்மாளும் சரி ஒத்துக்கிட்டு அப்படியா நீ கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க உடன்ண்ட பள்ளிக்கூடம் நேர வேறே போன பள்ளியின் சந்தை இதழும் பாதச்சதங்க மணி ஒழிப்ப பிள்ளை ஓடி வந்ததிலே தடுமை எடுத்துல இது பள்ளிக்கூடம் ஆச்சு மாதிரி வாத்தியார் பன்மீன் இந்த குழந்தை வரலாமா ஏ ஆயிரும் சொல்ல போகணும் வரணும்னு தெரிஞ்சு இது இப்பதான் சேர்த்தது இப்பதான் சேர்த்தது இது காத்தியா குளிச்சுட்டு பூஜை எல்லாம் படிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு ஒரு தினம் நிறைய டீ சுட்டு படிக்கிறது படிச்சோம்னா வந்து என்ன பண்ணதுன்னு டீ வந்து குளிர்ச்சிய தவிர மயக்கம் அதனால என்ன கேட்டா டீ சாப்பிட்டேன் மயக்கம் வந்துட்டு நான் வயசு அப்ப பதினேழு ஒரு நாள் வெளியில போறோம் போயிட்டு வந்தா திரும்ப எந்திரிச்சு வர முடியல நல்லவேளை பையன் எல்லாம் இருந்தவங்க என்னடா என்னன்னா நல்ல ஆள்டாட் இப்ப நிறைய படிக்க வேணாம் டிவி சாப்பிட வேணாம் மருத்துவமனை திருப்பி பாருங்க என்னன்னு கேட்ட என்னன்னு மருத்துவ நீ என்ன படிக்கிற என்ன செய்வே எவ்வளவு நேரம் படிப்ப என்ன சாப்பிட வடிக்கிறீங்க டீ சாப்பிட வையாங்க அது அஞ்சு தரம் ஆறு தரம் இன்னையோட முழுக்கு போடணும் பித்தம் என்று சொல்லி மருந்து கொடுத்த இப்போ இந்த இவர் வந்து ஓடினார் எங்கே அப்படி பள்ளிக்கு போன உடனே அந்த பையன் என்ன பண்ணா அப்பாவை கண்ட மாத்திரத்துல வந்து பாத்தியாட்டு எல்லாம் சொல்லல யாரு வந்தாலும் ஆசைத்த சொல்லிட்டுதான் வரணும் அதெல்லாம் பெரிய வகுப்புல மரபு இவரு தெரியுமா அதுதான் அப்பா அப்படின்னு ஓடி வந்துட்டாங்க என்னையெல்லாம் ஏன் காட்டல சேர்க்கலாம் அவ்வளவு சின்ன பையன் இப்பதான் சேர்த்த பையன் அப்பாவ கண்ட உடனே அப்பா பாத்தியார் ஏன் கேக்காம அப்பாவா இருந்தாலும் போக கூடாது ஆனா சின்ன பையன் போறான் அதனால சரி சரிங்களா உங்ககிட்ட செல்லாம் அப்படி வளர்த்து வளர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரு பாத்தியார் அப்படி இருந்து இருக்கீங்களா உடனே என்ன செய்தார் அழைச்சிட்டு அந்த அப்பாவை காண இந்த அப்பா அழைச்சிட்டு வந்தார் அவ்ளோதான் உடனே என்ன அழைச்சிட்டு வந்தார் நாப்பதி அம்பத்தொம்பது ஆமா பள்ளல் ஆர்த்தம் சென்று மைந்தன் தண்ணி எதிர் வாங்கி குஞ்சி திருத்தி முகந்தொடைத்து கொட்டை அரை நான் தோல் நீக்கி மஞ்சள் அரைத்து அழிந்த அதற்கு இறங்கி மையும் கண்ணில் மருந்து கொதிக்கி பஞ்சி அறந்து மெல்லடியார் பறிந்து திருமஞ்சனமாட்டி வெஞ்சல் இல்லா கோலம் செய்து எடுத்து கணவர் கை கொடுத்தார் ஏன்னு கேட்டா காலையில போன பையன் அந்த கொஞ்சம் புறம் தூய்மை நீரானமையும் அதனால மீண்டும் குடிக்கப்படுத்தி இது கருது என்ன செய்யணும் இப்ப இவ்வளவு பெரிய குழந்தையே அந்த மாதிரிலாம் செய்து செய்யறாங்க நாம கடையில வாங்கின கத்திரிக்காய கடையில வாங்கணும் அவரை காய அப்படியே வந்து அறிஞ்சோம்னா எங்கெங்க கீழே விழுந்ததோ என்னென்ன பண்ணுச்சோம் காய்கறியெல்லாம் நல்லா கழுவிதான் அறியணும்னு சொல்றாங்க ஆமா காய்கறிய வந்த உடனே அப்படியே அச்சிடப்படாது அது ஆமா எங்க வாங்கினான எங்க கீழே போட்டாங்களோ யாரு கண்டா அது இந்த காலத்துல கேட்கவேணும் எல்லாம் கழுவிதான் செய்யா வந்து சார எனவே இந்த குழந்தைய அப்படி எல்லாம் எடுத்து கண்டிப்பா அச்சம் எய்தி கரி அமுதாம் என்னும் அதனால் அரும் முகதலன் உச்சி போவார் சரிங்களா அந்த செடி கடைசி கடைசி நீனிமே தம்பிய வச்சு கொஞ்ச போறமான முத்தம் கொடுக்கல ஏன் அப்படி எல்லாம் கொடுத்துட்டா அது எச்சில் அர்த்தம் எச்சில் இருந்ததாக கேள்வி ரொம்ப காலத்துக்கு முன்னது சரிங்களா எச்சில் வாயில கை வச்சுட்டா உடனே கழுவுனும் அதுல வாய் தொட்டு அது எச்சில் இருந்ததாக கேள்வி இப்ப அதெல்லாம் இல்லீங்களா பற்பசை போக்குவரத்து எல்லாம் நடத்துன டிக்கெட் கொடுத்தாருன்னா அதை வச்சுதான் கொடுப்பார் நடத்துன ஏன்னா அது பிரிக்கிறதுக்கு அவரால் முடியறதில்ல அப்படி வச்சு கொடுப்பாரு எனவே கண்டக்டர் எச்சில் படாத நாள் எல்லாம் நாள் விரவாள் எல்லாரும் கண்டக்டர் எச்சில் பட்டுறவங்களா போது வச்சுதானே என்ன பண்ணுறது வச்சிருக்க ஒரு செய்தி என் காதில் தெரிஞ்சாலும் போட்டு வைக்கிறேன் இந்த பழைய அஞ்சு ரூபா தாளெல்லாம் வந்து ரொம்ப மட்டமான தாள்லாம் வந்து என்னன்னா நம்ம போக்குவரத்துலதான் கொடுத்துட்டு இருந்தோம் அது போக்குவரம் புரிஞ்சது இப்ப கண்டித்துல வாங்க மாட்டேங்கிறாங்க ஆமா அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பழைய அஞ்சு வைக்கப்படாது ஏப்பா நீ தானப்பா கொடுத்த என்னவா மதுரையிலிருந்து மாயோரம் ஐம்பத்தி அறுபத்தி